அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்றுத்தான் முந்தரும் தான் பிறந்த குடியை சிறந்த நிலையில் உயரச் செய்வேன் என்னும் உறுதியோடு நின்று ஒருவன் முயற்சி செய்வானே ஆனால் அவனுக்கு தெய்வம் தனது ஆடையை இறுக்கிக் கட்டிக்கொண்டு முன்னிற்கும் உதவி செய்யும்னு அர்த்தம் மடின்னு சொன்னா ஆடை மடித்து உடுத்துவதால் ஆடைக்கு மடி என்று பெயர் வந்ததாம் தற்றுதல் மடி தற்று அப்படின்னு வருது இல்லையா குரல்ல தற்றுதல்னா இறுக்கி கட்டுதல் தற்று என்றால் இருக உடுத்திக்கொண்டு அப்படின்னு பொருள் இதற்கு முந்தைய குரட்பாக்கள்லாம் சோர்வின்மை முயற்சி நிறைந்த அறிவு ஆகியவை குடி வகைக்கு இன்றியமையாதவை என்று உபதேசிக்கப்பட்டது இக்குரட்பாவில் அப்பண்புகள் இருக்கும் இடத்தில் தெய்வத்தின் துணையும் இருக்கும் என்பது உணர்த்தப்படுகிறது தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருகிற குரலையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் நாம இக்குரட்பாவில் அந்த பண்புகள் இருக்கும் இடத்தில் தெய்வத்தின் துணையும் இருக்கும் என்பது உணர்த்தப்படுகிறது முயற்சியை அதன் காரணத்தால் தெய்வம் என்று கூறினார் தெய்வம்ங்கிறதுக்கு ஊழுன்னு ஒரு அர்த்தம் உண்டு தெய்வத்தின் காரியமாகிய முயற்சியை தெய்வம் என்று கூறினமையின் இது கருவி பெயராகும் அதாவது நம்ம முயற்சியினால தெய்வம் தெய்வத்தினால முயற்சி சம்ஸ்கிருத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு பூர்வ ஜன்மார்ஜிதம் கர்ம தத் தெய்வம் இது கத்தியத்தே தஸ்மாத் தெய்வம் ந சித்திய அந்த ஸ்லோகம் ஜிதம் கர்ம தைவம் இத்தி கச்சத்தை அந்த தெய்வம் எதனால வருகிறது நம்ம முயற்சியினாலதான் தெய்வம் வருகிறது ஏன்னா நாம முன்பு செய்த செயலுக்கு தான் தெய்வம் இப்ப பேரு அதுவும் சகாயம் ஏன்னா ஏற்கனவே பண்ணி பண்ணி ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க அந்த பழக்கத்தையே தெய்வம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்ல முடியும் அது கண்ணுக்கு தெரியாது அப்படியே வளர்ந்து வளர்ந்து அந்த ஒரு சக்தி ஏற்பட்டு தஸ்மாத் புருஷகாரம் வினா தெய்வம்ன சித்தியதி மனித முயற்சி இல்லாமல் தெய்வம் சித்திக்காது ஒரு செயலுக்கு அஞ்சு வேணுங்கிறார் கிருஷ்ணர் கீதையில அதிஷ்டானம் ததா கர்த்தா கரண்ச பிசக்விதம் விவிதாஷ்ட பிசக் சேஷ்டாக தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் அங்க தெய்வம்னா அதுக்குன்னு ஒரு இயற்கையில மொத்தமா இருக்கிற ஒரு சக்தி இருக்கான் கிருஷ்ணர் சொல்றது அதாவது செய்கிற இடம் வேலை செய்கிறவன் அப்புறம் வேலை செய்யறதுக்கான கருவிகள் விதவிதமான செயல்கள் உன்ன வந்து வெட்டுறோம் ஒன்ன வந்து ஒட்டுறோம் அப்படின்னா இருக்கு அந்த மாதிரி கட் பேஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம் ஒன்ன வெட்டுறது உன்னை ஒட்டுறது ப்தக் சேஷ்டா அப்புறம் என்னது அந்த இடத்துல அது அதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கான் அந்த தெய்வம் வந்து அது ஹெல்ப் பண் ஏன்னா கைக்கு தெய்வம் இந்திரன் காலுக்கு தெய்வம் விஷ்ணு அப்படிலாம் இருக்கு இப்படி பல பொருள் இருக்கு அதனால முயற்சி இல்லாம தெய்வம் வேலை செய்யாது ஒரு தேருக்கு ரெண்டு சக்கரம் இருக்குன்னா ஒரு சக்கரம் முயற்சி இன்னொரு சக்கரம் தெய்வம்னு சொல்ற வழக்கம் ஆஹ் முயற்சி இல்லாம தெய்வம் செய்யாது இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கணும்னா இப்போ இந்த கட்டடம் கட்டியிருக்கோம்னு சொன்னா இந்த செவருதான் நம்ம கட்டியிருக்கோம் இந்த ஆகாசம் இறைவன் அது தெய்வத்தினுடைய உதவி எப்பவும் இருக்கு அந்த கட்டடம் கட்டுறது முயற்சி அப்ப அந்த ஸ்பேஸ நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம் இப்படிலாம் பல விதத்துல சொல்றது உண்டு ஆய் என்னுடைய குடியினை என் மக்களை நான் உயரச் செய்வேன் எல்லாருக்கும் வந்து அறம்பொருள் இன்பம் வீடு கிடைக்க நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி காரியங்களை செய்ய முன்னால வந்து நான் செய்யறேன் அப்படின்னு நிக்கிறானே வீட்டுல அப்பாவும் அப்படி இருக்கணும் மூத்த மகன் அப்படி இருப்பாங்க முன் செயல் அப்புறம் ஒரு குடும்பமே இந்த சமூகத்துக்கு நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களை அர்ப்பணம் பண்றோம் சொல்லி வருவாங்க அவர்களுடைய செயலுக்கு காரணமான நியத்தி அந்த நியத்தியே தெய்வத்து மேல சொல்லப்பட்டது என்னுடைய குடியை உயரச் செய்வேன் என்று அதற்கேற்ற காரியங்களை செய்ய முன் நடப்பவனுடைய அந்த செயலுக்கு காரணமான நியத்தி உதவி செய்யும் அப்படின்னு தெய்வத்து மேல ஏற்றி சொல்லப்பட்டதுங்கிறார் முயற்சியாளனுக்கு அவனுடைய நல்வினையே முன் நின்று அந்த கருமங்களை முடிவு பெறச் செய்யும் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்லோகம் உத்தியமம் சசம் தைரியம் புத்தி சக்தி பராக்கிரமேதே எத்திர வர்த்தந்தே தற்ற தெய்வம் பிரசீததி இன்னொரு பாடம் இருக்கு தத்திர தேவோ சகாய கிருத்து அதாவது முயற்சி எடுத்த காரியத்தை முடிக்கிறது வீரம் தைரியம் புத்தி சூக்மம் உடம்புல சக்தி அப்புறம் எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த தடைகளை எல்லாம் ஜெயிக்கிற சக்தி இதெல்லாம் எங்க இருக்கோ அங்க நிச்சயமா கடவுள் எல்லா உதவியும் செய்வார் அப்படின்னு அங்க இறைவன் நன்றாக வெளிப்படுவார் இறைவனுடைய சக்தி வெளிப்படும் என்றெல்லாம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது நீ பதவாம் குடி செய்வல் தன் குடியை உயரச் செய்வேன் என்னும் என்று எண்ணி அதற்கேற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற ஒருவருக்கு ஒருவருக்கு தெய்வம் தெய்வமானது மடி ஆடையை தற்று இருகட்டிக்கொண்டு முந்தரும் முன்வந்து உதவுவதற்கு நிற்கும் தன் குடியை உயரச் செய்வேன் என்று எண்ணி செயல்களில் ஈடுபடும் ஒருவருக்கு தெய்வமானது ஆடையை இருக கட்டிக்கொண்டு தானே முன்வந்து உதவுவதற்கு நிற்கும் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் அப்படிங்கிற குரலையும் நம்ம மேற்கோளா பார்க்கலாம் மடிங்கிறதுக்கு சோம்பு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த சோம்பேறுத்தன இருக்கக்கூடாதுங்கிற கருத்துக்காக அங்க மடி இன்மை அதிகாரம் பார்த்தோம் அர்த்தம் இல்லை ஆடைங்கிற அர்த்தம் குடி என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடி தற்றுத்தான் முந்துரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயும்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 வாழ்க வள்ளுவும் வளர மனிதநேயம்